ஹரி ஓம் அனைவருக்கும் நமஸ்காரம் இப்ப இன்று வந்து கைவல்யா நமதம் அப்படிங்கிற பாடத்திட்டத்துல மூன்றாவது வகுப்பு நம்ம இன்னைக்கு எடுக்க இப்ப கடந்த வகுப்புல வந்து நம்ம பதினோரு பாடல்கள் முடிச்சோம் அந்த பதினோரு பாடல்கள்ல கடைசியாக அந்தர்யாமி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பேசணும் அந்தர்யாமிங்கிறது என்ன அப்படிங்கன்னா நம்ம கடந்த பாடல்ல முழுமையா விளக்கமாக கொடுத்தோம் அதாவது பல வகையான மணிகளை கோர்த்து ஒரு மாலையாக கட்டுவதற்கு தேவையான ஒரு சரடு அல்லது ஒரு நூல் போன்று இந்த ஆத்மா எல்லா உடல்களுக்குள்ளும் ஊடுருவி நிற்கின்றது அவ்வாறு ஊடுருவி நிற்கின்ற ஆத்மாவைத்தான் நாம் அந்தர்யாமி அப்படின்னு கடந்த பாடத்துல படித்தோம் இன்றைக்கு நம்ம வந்து அதனுடைய கண்டினியூஷனா வந்து பனிரெண்டாவது பாடலை பார்க்கலாம் அவர் என்ன சொல்ல வராருன்னா ஒரு குருவும் சிஷியனும் உரையாடல் நடத்துறாங்க இப்போ அந்த சிஷிய வந்து இப்படி சொல்றான் அப்படின்னு அவர் எடுத்து சொல்றாரு போய்ப்பு கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கு திருப்பி மகளிலிருந்து படிக்கிறேன் வாராயன் மகனே தன்னை மறந்தவன் பிறந்து இறந்து தீராத சுழற்காற்று உற்ற சத்தை போற்றி சுற்றி பேராத கால நேமி பிரமையில் தீவன் போதும் ஆராயும் தன்னை தான் என்று அறியும் அவ்வளவு தானே அப்படின்னு சொல்றாரு அதாவது சிசியலை பார்த்து சொல்றாரு வாராயன் மகனே மகனே பாப்பா தன்னை மறந்த வந்து பிறந்து இறந்து பிறப்பு இறப்பு சூழல்ல சிக்கிக்கிட்டே இருக்கிறான்ப்பா அப்படின்னு சிசியனை நோக்கி இந்த கருத்தை சொல்ல வர்றாரு அதாவது இந்த பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்துல சுற்றிக்கிட்டு வந்து எப்படி இருக்கு தெரியுமா சுழற்காற்றில் சிக்கிய சுருகானது எப்படி இங்கும் அங்கும் அலைக்கழிக்கப்பட்டு தத்தளிக்கிறதோ அது போல அதாவது நிலைமை எப்படி இருக்குறாருன்னா ஒரு சுழற்காட்டுக்குள்ள சிக்கிக்கிட்டு இருக்க ஒரு சருகு அல்லது ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது இங்கேயும் அங்கே கண்டபடி பறந்து எங்கேயோ அடிபட்டு படாத பாடுபட்டு ரொம்ப அலைக்கழிக்கப்படும் அந்த சூழ்நிலைய ஒப்பிட்டு காட்டுறாரு ஒரு சுழற்காற்றில் சிக்கிய சருகானது எவ்வாறு எங்கும் அங்கும் சுற்றி சுற்றி அலைக்கழிக்கப்பட்டு தத்தளிக்கிறதோ அது போல தன் உண்மை சுரூபத்தை மறந்தவன் இந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிற சம்சார சக்கரத்துல சிக்கிக்கிட்டு அழைக்களிக்கப்படுகின்றான் அப்படிங்கறத இந்த ரெண்டு லைன்ல சொல்லி காட்டுறாரு வராயன் மகனே தன்னை மறந்தவன் பிறந்து இறந்து தீராத சுழற்காற்று ஊற்ற செத்தை போல் சுற்றி சுற்றி அடுத்த லைன்ல சொல்றாரு பேராது, கால் நேமி பிரமையில் திரிவன் போதும் ஆராயும் தன்னை தான் என்று அறியும் அவ்வளவுந்தான் என்கிறார் அதாவது தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை யார் ஒருவன் தன் சுய அறிவினால் விசாரித்து தன்னைத்தான் பிரம்மம் என்று அறிந்து கொள்ளுகின்ற வரை அவனுக்கு இந்த பிறப்பு இருப்பு என்கிற சம்சார சக்கரத்திலிருந்து சுட்டுக் கொண்டிருக்கின்ற அலைச்சல் வந்து இருக்கத்தான் செய்யும் அதுல இருந்து முடியாது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குப்பா அப்படின்றத இந்த ரெண்டு லைன்ல சொல்றாரு பேராத கால நேமி தீவன் போதும் ஆராயும் தன்னை தான் என்று அறியும் அவ்வளவன் தானே அப்ப தன்னை தான் என்று அறிந்து கொள்ள முடியாத ஒரு அவள நிலையில் இருக்கக்கூடிய நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னா பிறப்பு இறப்பு சம்சார சாகரத்தில சிக்கிக் கொண்டு இந்த சுழற்காட்டில சிக்கிக்கொண்ட ஒரு சருகு போல இங்கும் அங்கும் அடிக்களிக்கப்பட்டு இந்த சம்சார சாகரத்து அழைச்சலான ஒரு வாழ்க்கை தான் அவன் வாழ்ந்து கொண்டிருப்பான் இங்க இந்த பாடல தெல்ல விளகிறார் பாண்டவர் அயஸ்வாமிகள் அடுத்தது பதிமூன்றாவது பாடல சொல்ற தன்னையும் தனக்கு ஆதார தலைவனையும் கண்டானே பின்ன அத்தலைவன் தானாய் பிரம்மமாய் பிறப்பு தீர்வன் உன்னை நீ அறிவாயாகில் உனக்கு ஒரு கேடும் இல்லை என்னை நீ கேட்கையாலே இது உபதேசித்தேனே அப்படிங்கிறார் அதாவது தன்னையும் தனக்கு ஆதார தலைவனையும் கண்டானேல் அதாவது நான் யார் என்னுடைய பிறப்புக்கு காரணமாக இருக்கின்ற ஆதி ஆதி மூலம் நிறைவன் யார் அப்படிங்கிற அந்த இரண்டு தன்மைகளுக்கு யாருக்கு தெரிய வரணும் அவன் தெரிஞ்சுக்கிட்டு கண்டானே அதாவது தன்னையும் ஜீவனாகிய தன்னையும் ஈஸ்வரன் ஆகிய கூடஸ்தனையும் வந்து தனக்கு ஆதார தலைவன் சொல்றாரு இந்த உடம்பும் இந்த மனமும் இங்கே செயல்படுவதற்கு ஆதாரமாக ஒரு இருக்கிறது அதுதான் இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் இயக்கிக் ஒரு இருப்பு அந்த ஈஸ்வர் தன்மை இந்த உடம்பையும் மனசை இயக்கிட்டு இருக்கு அதைத்தான் சுட்டி காட்டுவார் தன்னையும் தனக்கு ஆதார தலைவனையும் கதானே அப்படிப்பட்ட இரண்டையும் விசாரித்து பாடத்திட்டங்கள் மூலமாக அறிந்து கொண்டு விசாரணை செய்து அந்த மெய்யறிவு கொண்டு பார்த்தானால் அதன் பிறகு அந்த தவன் தானாகவே இருப்பதை உணர்ந்து பிரவா பெருநிலையை அடைகின்றான் பின்னை அத்தலைவன் தானாய் பிரம்மமாய் பிறப்பு தீர்வன் அந்த விசாரணை பண்ணி அறிந்து கொள்ளும் பொழுது இங்கு எனக்கு வேற இறைவன் என்று தனியாக ஒன்று இல்லை அந்த நானும் அந்த ஈஸ்வரனும் ஒன்றுதான் அப்படிங்கிறது இங்க அந்த பின்னை அத்தலைவன் தானாய் பிரம்மமாய் பிறப்புத்தீர்வன் அப்ப நானும் அந்த தலைவனும் ஒன்றே அதுவே பிரம்மம் அப்படின்னு புரிஞ்சு கொள்ள வேண்டும் அப்பதான் இந்த பிறப்புங்கிற சக்கரத்துல இருந்து நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் பிறப்பு தீர்வன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அடுத்த ரெண்டு லைன்ல சொல்றாரு உன்னை நீ அறிவாயாகில் உனக்கு ஒரு கேடும் இல்லை என்னை நீ கேட்கையாலே இது உபதேசித்தேனே உன்னை நீ தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உனக்கு ஒரு கேடு இல்லப்பா என்னை நீ கேட்டுக்கிட்டு வந்திருக்கிறதுனால நான் இதை உனக்கு உபதேசிக்கிறேன் அப்போ நீ எப்படி இருக்கிற அந்த ஆத்மாவாகவே இருக்கிறாய் இல்லையில்லாத அந்த அறிவு சுரூபமாக உணர்வு பெருவையாகத்தான் இருக்கிறாய் உன்னுடைய சுரூபம் அதுதான் ஆனா அது உனக்கு தெரியல அப்படி தெரியாம இருக்கிறதுனால தான் நீ இந்த பிறப்பிறப்பு சம்சார சாகரத்துல சிக்கிக்கிட்டு சின்னப்பட்டு கொண்டிருக்கிறேங்கிறது சுட்டி காட்டுறாரு அப்படி நீ உன்னை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உனக்கு ஒரு கேடு வராது என்ன நீ கேட்கறதுனால தான் நான் இந்த உபதேசத்தை உனக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு சுட்டி காட்டுறேன் இப்ப பொதுவாக நம்ம இந்த ஆத்மாவதான் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டா கூட இப்ப அந்த ஆத்மஸ்வரூபம்ங்கிறது எப்படிப்பட்டது அப்படிங்கற நமக்கு ஒரு கற்பனையில தான் நிறைய ஏற்றி அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கற்பனையை ஆத்மாவை பத்தி புரிஞ்சுட்டு ஆனா சாஸ்திரம் வந்து ஆத்மா அப்படிங்கறத எதோட ஒப்பிட்டு சொல்லுது அப்படின்னா அது நிர்குணம்னு சொல்லுது அதாவது எந்த ஒரு குணங்களும் அதுக்கு கிடையாது நிர்குணம் நிரீசம் நிர்மலம்னு சொல்லி அதை பலவாறாக வர்ணனை பண்ணுது சாஸ்திரம் அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஆத்மாவை வந்து நம்ம ஒரு ஓமானம் காட்டுறதுக்கு எதை எடுத்துக்கிறோம் அப்படின்னு பெற்ற வெளியதான் எடுத்துக்கிறோம் அதாவது ஒரு வெளி இப்ப இந்த ஆகாயத்தை தான் நம்ம எடுத்துக்கிறோம் இப்ப இந்த ஆகாயத்துக்கு உருவம் கிடையாது இப்ப இந்த ஆகாயம் இப்படிப்பட்டது அப்படிப்பட்டதுன்னு ஒரு வடிவத்துல நம்ம அதை கண்டுபிடிக்கவே முடியாது ஆனா அந்த ஆகாயம் எங்கும் நிறைந்திருக்கிறது இப்ப இந்த ஆகாயம்ங்கிற ஒரு விஷயத்த கூட நம்ம தெல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும் இப்ப ஆகாயம்னா நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க வானத்துல தேட அந்த நீல வானம் அதுதான் ஆகாயம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க ஆனா இங்க சாஸ்திரம் சொல்ல வர்ற வெட்ட வெளி ஆகாயம்ங்கிறது என்னன்னா இந்த சூரியன் முதலான எல்லா கோள்களும் மிதக்கி கொடுக்கின்ற வெளி வெட்ட வெளி சொல்லுது அதாவது இந்த பிரபஞ்சம் மொத்த பிரபஞ்சமும் மிதக்கிக்கிட்டு இருக்கு எதுல மிதக்கிக்கிட்டு இருக்கு ஆகாயத்தில் மிதக்கிட்டு இருக்கு கேலக்சி ஒரு சூரிய மண்டல சுற்றி நிறைய கோள்கள் இருக்கின்றன ஆனால் அந்த சூரிய மண்டலம்ங்கிறது ஒரு சூரிய மண்டலமானா இல்லை பல்வேறு சூரியன்கள் இருக்கிறது பல்வேறு சந்திரன்கள் இருக்கிறது பல்வேறு கோள்கள் இருக்கின்றன அப்ப இந்த கேலக்சி ஒண்ணுதான் இருக்குதா அப்படின்னா இல்ல அதுவும் பலவாறான கேலக்சிகள் இருக்கு இப்ப நாம ஒரு கேலக்சிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சூரியனுடைய சுற்றுப்பாதையில பூமிங்கிற ஒரு பந்துக்குள்ள நாம இருந்து இப்ப நாம பாடத்திட்டத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்போ இந்த மொத்த பிரபஞ்சமும் இந்த வெட்ட வெளியில மிதக்கிக்கிட்டு இருக்கு அப்ப அப்படிப்பட்ட வெட்ட தான் இங்க ஆத்மா அதுதான் இங்க ஆத்மான்னு சொல்ல வருது அப்ப இந்த ஆத்மாவின் மீது இதெல்லாம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கறத சுட்டிக்காட்டுது நமக்கு இப்ப நாம என்ன நினைச்சுக்கிறோம் ஆத்மாவின் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கப்பட்டிருக்கிறதுனா அது எப்படிப்பட்டிருக்கும் ஆத்மா ஏதோ சினிமாவில காட்டுற மாதிரி வெள்ளையா பேய் மாதிரி வருமா இல்ல போட்டோல காட்டுற மாதிரி அப்படியே ஒரு உருவாந்த அப்படியே வெள்ளையா எழுந்திருக்குமா அப்புறம் நான் ஆத்மாவை பார்த்தேன் பேய பார்த்தேன் யூடியூபர் நிறைய போட்டுட்டு இருக்கிற மாதிரி கற்பனையில வந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனா சாஸ்திரம் வந்து இந்த கற்பனைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட உண்மையை நம்மை உணர்த்து சொல்லுது அக்ஞானிகளாக இருக்க வேண்டாம் நீ அந்த அறிவாத்தான் இருக்கிறேங்கிறத தெரிஞ்சுக்குப்பா அவனுடைய புரிதலுக்கு வா சொல்லி நமக்கு சுட்டி காட்டுறதுதான் இந்த மாதிரி சாஸ்திர ஞானம் நமக்கு தேவைப்படுது இதுல யாரெல்லாம் வந்து இந்த பாடத்திட்டங்களை படித்து தன்னை அறிந்து கொள்கிறார்களோ அவர்கள் நான் அந்த ஆத்மஸ்வரூபம் தாங்கிறது நல்ல தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியுங்கிறது இந்த பாடத்திட்டங்கள் நமக்கு மேலும் மேலும் சுட்டி காட்டுது அப்ப அப்படிப்பட்ட ஆத்மாவை எப்படியெல்லாம் சொல்லப்படுது சாஸ்திர பாத்தீங்கன்னா ஜீவன் சொல்லப்படுது கூடஸ்தன் சொல்லப்படுது கேத்திரம் சேத்திரஜ்னன்னு சொல்லி பகவத்கீதை பேசுது பாட்சின்னு சொல்லுது இந்த மாதிரி பலவாராக ஆத்மாவுக்கு பெயர்கள் அழைக்கப்படுகிறது இப்ப இந்த பெயர்களுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு பல்வேறு விளக்கங்கள் இருக்கு ஏன்னா அது எந்த இடத்துல எப்படி பொருந்துடும் அப்படிங்கிற அடிப்படையில அதை நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்ப ஜீவன் சொன்ன உடனே நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் அது ஆத்மாவிலிருந்து தனியான ஒன்று அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுறோம் அதனால தான் அந்த இருமைகள் நமக்குள்ள வருது ஜீாத்மா பரமாத்மா அப்படிங்கிற உரிமைகள் நமக்குள்ள வந்துடுது இப்ப ஆத்மா வந்து ஊடுருவற்காக நிறைந்திருக்கிறது ஒரு பொன்பானைக்குள்ளும் நிறைந்திருக்கிறது இப்ப பொன்பானைக்குள்ள இருக்கிறதுனால அது மிக உயர்ந்த ஆகாயம் மண்பானைக்குள்ள இருந்தால் தாழ்ந்த ஆகாயம் நம்ம பிரிச்சு பார்க்க முடியாது ஆகாயம் ஒன்றாகத்தான் இருக்கிறது எந்த பிரிவும் இல்லை ஆனா பானை தனித்தனி வடிவத்தில் ஆகாயம் வேறு ஜீவன் வேறு சொல்லிட முடியாது அப்ப பரமாத்மா வேறு ஜீவாத்மா வேறு சொல்லிட முடியாது ஆனா அது அந்த உடலுக்குள்ள ஊடுருவி இருக்கிறதுக்கு ஒரு உதாரணம் தேவை அப்பொழுது கொள்ள முடியும்ங்கிறதுக்காக ஜீவாத்மா பரமாத்மான்னு சொல்லி நம்ம புரியாக சொல்லப்பட்ட பாடத்திட்டங்கள் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா தனியா ஒரு ஜீவாத்மா இருக்கு பரமாத்மான்னு ஒரு தனியா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதுலதான் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இந்த இருமைகள்ல வந்து சிக்கிக்கிட்டு இருக்கோம்ங்கிறத காட்ட விரும்புறேன் அப்ப அந்த அடிப்படையில அந்த ஜீவன் எப்படிப்பட்டிருக்குது பல பிறவிகளாக செய்த புண்ணிய பாவங்களை அனுபவிப்பதற்காக இப்ப நமக்கு ஒரு உடல் கிடைச்சது ஏன் இந்த உடல் எப்படி கிடைச்சது நம்முடைய எண்ணங்களினுடைய எழுச்சி பல்வேறு செயல்களுக்கு காரணமாக அமைகிறது இந்த செயல்கள் நமக்கு பிறவிய கொடுத்துடுது ஏன்னா இப்ப நம்ம என்ன செயல்கள் ஏன் செய்கிறோம் ஆசிரிய அடிப்படையில ஒரு செயல் செய்யறோம் அந்த செயல் செய்யும்பொழுது அதனுடைய சாதக பாதகங்களை யாரும் அனுபவிக்கணும் செயல் செய்பவர்களானே அனுபவிக்கணும் அப்ப தர்த்தா போக்தாங்கிற அந்த அகங்காரம் அமகாரம் நமக்குள்ளேயே வந்திருக்கு ஏன்னா நாங்க வந்து என்னை நான் உடறாததுனால என்னை நான் யாரும் தெரிந்து கொள்ளாததுனால என்ன நான் பிரித்து வச்சுக்கிட்டு இருக்கேன் நான் ஜீவாத்மா அப்படின்னு பிரிச்சு வச்சுக்கிட்டு நான் வேறு இறைவன் வேறு அப்படிங்கிற இருமைகள் இருந்து கொண்டு இந்த காரியங்களை நான் தான் செய்கிறேன் அப்படிங்கிற அகங்காரம் அமங்கார நமக்குள்ள வரும் பொழுது அதனுடைய சாதக பாதகங்களும் பாவ புண்ணியங்களும் அந்த மனதிற்கு ஏற்றி வைக்கப்படுகிறது அந்த அடிப்படையில் தான் அந்த மனம் என்ன பண்ணுறது மீண்டும் ஒரு உடல் எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வருது இப்ப இந்த உடல் வந்து வந்து போகுது மனம் வந்து சூக்மமா இருக்கு தேகங்கள் படி படிச்சோம் வேதாந்தா காரணத்தேகம் ஸ்தூல தேகம் அப்படின்ற மூன்று தேகங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு இந்த காரணத்தேகம் தான் இந்த மொத்த பிரபஞ்சம் அதுல இருந்து ஒரு உடல் கிடைக்குது அப்ப அது சூக்ம தேகம் அது தெரியாம வருலுக்கு காரணமாக இருக்கிறது அதாவது சூட்சம தேகம்தான் இந்த ஸ்தூல தேகத்தை எடுக்கின்றது அப்போ மனசுக்கு வந்து இப்ப ஒரு ஆசை அனுபவிக்கணும் அப்படின்னா அது உடல் வேணுமா வேண்டாமா இப்ப மனசுக்கு வந்து ஒரு லட்டு சாப்பிடணும்னு ஒரு ஆசை வந்துருது அது மனசுக்கு தான் முதல்ல வருது லட்டு சாப்பிடணும் ஆசை உடலுக்கு வராது அப்ப மனசுல வந்து ஒரு ஆசை ஏற்பட்டுருச்சு லட்டு சாப்பிடணும் உடனே நம்ம என்ன பண்றோம் லட்டு தயார் பண்றதுக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து ஒரு லட்டை தயார் பண்ணி சாப்பிட போறோம் அல்லது ஒரு போய் லட்டு வாங்கிட்டு வந்து சாப்பிட போறோம் அப்படி சாப்பிடும் அந்த லட்டுனுடைய சுவையை என்ஜாய் பண்றது எது இந்த உடல் தானே எனக்கு உடல்ல இருக்கிற புலன்கள் தானே அதை என்ஜாய் பண்றது நாக்குங்கிற ஒரு புலன் அந்த சுவையை என்ன ஒரு அழகா இருக்கு எவ்வளவு ஒரு ஆனந்தமா இருக்கு நிர்மனம் எப்படி இருக்கு அந்த மூக்கின் வழியா அந்த லட்டுனுடைய ஆனந்தமா இருக்கு அற்புதமா இருக்கு அப்படின்னு மனது வந்து இந்த உடலின் வாயிலாக அதை அனுபவமாக்குது உடல் இல்லைன்னா மனம் டைரக்டா அனுபவமாக்க முடியாது அப்ப உடல் அதுக்கு ஒரு கருவியாக தேவைப்படுது மனசு அப்ப அந்த அடிப்படையில இப்ப இந்த மூன்று தேகங்கள்ல இந்த மனம் தான் உடல் எடு உடல் எடுத்து வந்ததுனால இதை நம்ம வந்து ஜீவன் சொல்றோம் இங்க வேற ஒண்ணு கண்டிஷன் இல்லை இப்ப இதை ஜீவாத்மாங்கிறது நம்ம சொல்ற மாதிரி இப்ப சேத்திரம் சேத்திரக்னன்னு சொல்லிட்டு பகவத்கீதை பேசுவோம் இப்ப சேத்ரம்னா என்ன இந்த உடல் இந்த உடலை தான் சேத்திரம்னு சொல்லு சேத்ரக்னன் யாரு இந்த உடலுக்குள்ள ஒரு அந்தரியாமி இருக்குது அதை சேத்ரக்னன் சாஸ்திரம் சொல்லுது அப்ப இதெல்லாம் நம்ம போட்டு கன்ஃபியூஸ் ஆயிக்க கூடாது இந்த மனம் வந்து புலன்கள் வழியாக அனுபவமாக்குது இப்போ இந்த மனதில் வந்து கண் வழியாக ஒன்று பார்க்குது அதை பார்த்து அதை வேணும்னு சொல்லி ஆசைப்படுது காது வழியாக ஒன்னை கேட்குது உடனே அந்த செயலை செய்யணும்னு சொல்லி உடனே செயல்பாட்டுக்கு வருது இது எல்லாத்துக்குமே இந்த உடம்பு ஒரு கருவியாக மனதிற்கு தேவைப்படுது இப்போ இந்த மனசு என்ன பண்ணுதுன்னா வெளியிருந்த புறத்திலிருந்து தனக்கு ஏற்று வைக்கப்பட்ட எண்ணங்கள் வழியாக ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு பெயரையும் வடிவத்தையும் உண்டாக்கிக்குது இப்போ இது மேசை இது நாற்காலி இது பேனா இது பென்சில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அந்த பொருள்களின் தண்ணிக்கு ஏற்றவாறு ஒரு நாம ரூபத்தை கூட்டிக் எண்ணங்களாக ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது இப்போ இதுவே அந்த புலன் இல்லாத ஒரு மனிதனை எடுத்துக்கங்களேன் இப்போ ஒரு கண் இல்லாத மனிதன் எடுத்துக்கோங்க காது இல்லாத மனிதனை எடுத்துக்கேன் அவங்களுக்கு வந்து உலகமே வேற இப்போ கண்ணில்லாதவனுடைய நிலைப்பட்ட பார்த்தீங்கன்னா அவனுக்கு மேஜை எப்படி இருக்கும் பேனா எப்படி இருக்கும் நம்ம அவனுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது அதே மாதிரி புறத்தில் இருக்கக்கூடிய நிறங்களை இது செப்பு நிறம் இது பச்சை நிறம் சொல்லி அவனுக்கு புரிய வைக்க முடியாது ஏன்னா இதெல்லாம் புலன் சார்ந்த விஷயங்களாக இருக்கிறதுனால இது எப்படிப்பட்டதுன்னு அவனுக்கு தெரியவே தெரியாது ஆனா இந்த உலகுக்கு வேறான ஒரு உலகம் அவனுக்குள்ளே இருக்கு அந்த உலகம் இந்த உலகம் அப்படின்ற பிரிவினைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு சீயம் எல்லாருக்கும் இருக்குது இல்லையா அப்போதான் அது நான் என்ற தன்னுணர்வு அது அவனுக்கும் இருக்கும் அப்போ அவன் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டிலிருந்து என்றுமே அவன் விலகுவதில்லை இதுலாக நம்ம சில உதாரணங்களையும் கொடுத்துருக்கோம் அதாவது இரண்டு நண்பர்கள் வந்து ஒரு அறையில் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்ப இரவு நேரம் திடீர்னு மின்சாரம் துண்டிக்கப்படுது அப்போ எதிர்ப்பு உட்காந்து யாருன்னு தெரியல பக்கத்தில் என்ன வச்சிருக்குன்னு தெரியல எதுவுமே தெரியாத ஒரு கும் இருட்டு அப்ப அந்த நிலையில நண்பன் இருக்கிறான் கூட இருக்கிறேன் அதுக்கு இருந்துகிட்டே இருக்கு அப்படிப்பட்ட ஒருவன் இருக்கிறானே அவன் தான் இந்த பிரபஞ்சம் பார்க்கறான் அவன் தான் இங்க காண்பான்னு சொல்லுது அவன் தான் பார்ப்பான்னு சொல்லுது பார்ப்பான்னா எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவாகியா ஆத்மா உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு உணர்வாகிய ஆத்மா அப்படிங்கிறதுக்கு தான் இங்க பார்ப்பான்னே பெயரு பார்ப்பான்னா பிராமணம் நினைச்சுக்கிட்டோம் அப்படிலாம் கிடையாது பார்ப்பான்னா ஆத்மாவுக்கு மட்டும்தான் அந்த பெயர் ஒண்ணு வருது ஒண்ணு போகுது அல்லது இது இருக்கு இல்ல ஆனா நான் இருக்கிறேன் நான் இருக்கிறதுனால தான் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு நமக்கு எப்ப தெரியுதோ அதற்கு பெயர் வந்து சாட்சி அது சாட்சியா இருக்கும் எதுலையும் சம்பந்தப்படாது சாட்சிய அப்படி சொல்றோம் அப்படின்னா இப்ப சாட்சியினுடைய ரியாலிட்டி என்ன ஒரு விஷயத்த காண்பான் ஆனா அந்த சம்பந்தப்பட்ட அந்த சம்பவத்துல நம்ம கலந்துக்க மாட்டோம் இப்ப அதனை தான் நம்ம சாட்சியா எடுத்துக்கிறோம் அது போல இங்க ஆத்மா இருக்கிறது இப்ப ஏன் அந்த சாட்சின்னு சொல்றானா எதுலயும் சம்பந்தப்படுறது இல்லை அவங்க இது அழகா சொல்றது நான் ஜீவ இல்லை அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா ரொம்ப தெல்ல தெளிவாக சொல்றாரு அப்ப என்னன்னா அவர் ஜீவ ஜகத்துக்களில் சொல்றாரு அப்ப எனக்குள்ள ஒரு ஆத்மா இருக்குது அப்ப அதாரு அப்படின்னு கேட்டா அவர் வந்து நான் ஆன்மாங்கிறது வந்து ஊடுருந்தா இருக்குதே தவிர நான் இருக்கிறேன் அதுக்குள்ள அப்படிங்கறது அவர் சொல்லவே கிடையாது ஏன்னா நாம தப்பா புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கோம் பழைய விஷயங்களை அதெல்லாம் இப்ப தெளிவுபடுத்ததான் இந்த பாடத்துக்குள்ள நம்ம இவ்வளவு டீப்பா உள்ள போயிட்டு இருக்கோம் அப்ப அப்படிப்பட்ட இந்த பாடல அவர் சொல்ல வருஷம் என்னன்னா உன்னை நீ அறிவாயாகி உனக்கு ஒரு கேடும் இல்லை என்னை நீ கேட்கையாலே இது உபதேசித்தேனே நீ யாருன்னு உன்ன தெரிஞ்சுட்டீங்கன்னாப்பா உனக்கு ஒரு கேடும் கிடையாது நீ என்னை கேட்டு வந்திருக்கிறதுனால நான் இந்த விஷயத்த உனக்கு உபதேசிக்க அப்படின்னு பதிமூணாவது பாடல்ல சொல்றாரு அப்படி சொல்லும் போது அவர்கள் அந்த ஜீவன் சேத்திரன் சாட்சி அப்புறம் மற்றபடி அந்த கூடஸ்தன் அப்படிங்கறதெல்லாம் புரிஞ்சுக்கணும் கூடஸ்தன் என்னன்னா இந்த பிரம்மா முதல் எறும்பு வரைக்கப்பட்ட அத்தனை ஜீவராசிகளிலும் எலி ஆடு மாடு கோழி யானை மனிதன் எப்படிப்பட்ட ஜீவராசிகளாக இருந்தாலும் அதற்குள்ள புத்திகளில் ஏற்றத்தாழ்வு இன்றி வந்து சமமா தான் இருக்கிறான் ஆனா அது வெளிப்படுறது வந்து உடல்களை பொறுத்து உபாதிகளை பொறுத்து மாறுபடுகிறது அனைத்திலும் காணக்கூடியவனா எல்லா பிராணிகளிலும் புத்தியிலும் உரைகின்றவனை வந்து கூடஸ்தன்னு சுட்டிக்காட்டு நம்ம எப்படி உடல்களை வைத்து பிரித்து பார்க்கிறோமோ அது ஆத்மாவுடைய இருப்பிடத்தை பொறுத்து பல்வேறு பெயர்களில் அதை குறிப்பிடுகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் எல்லாமே ஒன்றுதான் எல்லாம் ஒரே ஆத்மா அது பரமாத்மா மட்டும்தான் அதை புரிஞ்சுக்கணும் அடுத்த பாடத்துல சொல்ற என்னைத்தான் சடனா உள்ளத்து எண்ணியோ சொன்னீர் ஐயா தன்னைத்தான் அறியா மாந்தர் தரணியில் ஒருவர் உண்டோ பின்னைத்தான் அவர்களெல்லாம் பிறந்து இறந்து உழலுவானேன் நின்னத்தான் நம்பினோர்க்கு நின்னையும் அருளி வீரேன் இங்க என்ன சொல்ல வரோம் அப்படின்னா சிஷியம் கேக்குறா சடனா உலத்து எண்ணியோ சொன்னீர் சடனான்னா மூடன் முட்டால் அர்த்தம் என்னையா இங்க இது தெரிஞ்சுக்காத முட்டால் சொல்றீங்க மூடன்னு சொல்றீங்க ஐயா எப்படி நீங்க இப்படி சொல்லலாம் அப்படி என்னலாமா என்னை போய் நீங்க ஒரு உடன் நினைக்கலாமா என்ன எனக்கு தெரியாதா கண்ணை தான் அறிந்து கொள்ள முடியாத ஒரு மூடனா அப்படின்னு முதல் கேள்வி கேட்கறான் அறியா மாந்தர் தரணிகள் பத்தி ஒருத்தர் தெரிஞ்சிக்காம எவனாலும் இந்த பூமியில் இருக்க முடியுமா நீங்க என்ன சொல்ல வரீங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை என்ன போய் கேட்கறீங்களே மூடன் மாதிரி என்ன நினைச்சுக்கிட்டு கேக்குறீங்களே நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு ஆச்சரியமா கேக்குறான் தன்னை பற்றி அறிந்து கொண்ட இவர்கள் எல்லாம் பின்னர் ஏன் பிறப்பதும் இறப்பதுமாக இருக்கிறார்கள் கேட்கிறான் அடுத்த லைன்ல பின் தான் அவர்களெல்லாம் பிறந்து இறந்து உழலுவானேன் நினைத்தான் நம்பினோர்க்கு அருள்கிறேன் நீ உண்மை சொல்லுங்க நான் வந்து நீ என்ன தெரிஞ்சுக்க முடிய ஒரு மூடன் அப்படின்னு சொல்லி இந்த பாடல்ல கேட்கிறான் அடுத்த பாடல்ல சொல்றாரு இன்னது தேகம் தேகி இவன் என உணர்வன் யாவன் அன்னவன் தன்னைத்தான் என்று அறிந்தவனாகும் என்றார் தொன்னபின் தேகியார் இத்தூளம் அல்லாம் என்றான் பின்னது ஐயன் பீலையின் அகை கொண்டார் அவ்வாறு அவர் கூறியதை கேட்ட இந்த கண்ணிற்கு தெரிகின்ற இந்த தூள உடல் நாயின்றி வேறு யார் அப்படின்னு இவன் கேள்வி கேட்கிறான் இப்ப இத உடம்பு நான் தானே இது நான் வேற யாரா இருக்க முடியும் இது கூட எனக்கு தெரியலையா நீங்க என்ன போய் மூடன்னு சொல்றீங்களே அப்படின்னு இவன் கேட்கிற கேள்விக்கு அவர் அழகா விளக்கம் கொடுக்குறாரு அப்படி சொன்ன பின் தேகியார் இத்தூளம் அல்லாமல் என்றான் பின்னது கேட்டு ஐயன் பீலையும் நகையும் கொண்டார் இத கேட்டுட்டு குருநாதன் வந்து சிரிக்கிறாரு பாருவன் வந்து இந்த உலகத்தான் நான் நினைச்சுட்டு இப்படி ஒரு முட்டாள்தனமா தான் இருக்கிறான் ஆனா தன்னை மூடன் நீங்க எப்படி சொல்லலாம் புரியாம கேள்வி வேற கேக்கிறான் அப்படின்னு நினைச்சி அவனுடைய நிலைப்பாட்டை பார்த்து அவரு தனக்குத்தானே சிரிச்சுக்கிறார் ஏன்னா அந்த மாதிரி ஒரு நிலையத்தான் அவன் ஏற்படுத்தி வச்சிருக்கான் பீழைங்கிறது சொல்றாரு அறியாமையை நினைச்சு வருத்தமும் அடையிறார் அவனுடைய நெற்பாட்டை நினைச்சு சிரிக்கவும் அடைகிறார் அப்படித்தான் இந்த குருநாதனுடைய நிலைப்பு இருக்கு உடல் என்பது ஒரு தேகம் தேகி என்பது ஆன்மா அப்ப அந்த பரிமாசை சொற்களை நம்ம வந்து சரியா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் அந்த ரியாலிட்டி நமக்கு நல்லா தெளிவுக்கு வரும் அதுக்குத்தான் இந்த மாதிரி சாஸ்திரங்களை படிக்கும் ஒரு விஷயம் தெரிஞ்சவர்கள் வச்சு நம்ம படிக்கணும் அப்படிங்கிறது நிறைய குறவுகள் வந்துடும் இப்ப இந்த தேகி தேகம் அவங்க விஷயத்துல தேகம்ங்கிறது இந்த உடல் வந்து போவது தேகிங்கிறது அழியாத ஆன்மா அப்படிங்கறது சுட்டி அப்படிப்பட்ட ரெண்டுக்கு விஷயம் இருக்கானே மூன்று என்ன சொல்றதுங்கிறது அவர் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அவனுடைய அறியாமையை நினைத்து வருத்தப்படுவது இல்லாமல் சிரிக்கவும் செய்கிறார் இந்த பகவத்கீதையில பகவான் கிருஷ்ணர் சொல்றாரு அர்ஜுனா நீ எல்லா சேத்திரங்களிலும் அதாவது எல்லா உடல்களிலும் என்னை சேத்திரன் என்று அறிந்து கொள் எல்லா உடல்களுக்குள்ளும் நான் தான் ஆத்மாவாக அந்தர்யாமியாக இருக்கிறேன் தெரிஞ்சுக்கோங்கிறாரு பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில மேலும் கேத்திரமாகிய உடலை பற்றியும் கேத்திரஜனாகிய ஆத்மாவை பற்றியும் அறிவது என்பது இந்த விகாரத்தோடு கூடிய பிரகிருதியை உடலாகவும் இந்த பிரகிருதிக்கு காரணமான புருஷனை ஆத்மாவாகவும் தத்துவ ரீதியாக அறியும் அறிவே ஞானம் என்பதை உணர்ந்து கொள்ளு அப்படின்னு பகவத்கீதையில பகவான் கிருஷ்ணர் போதிக்காரு பதிமூன்றாவது அத்தியாயத்தில் இரண்டாவது பாடல் பகவத்கீதையில சொல்லப்படுது என்ன சொல்லப்படுதுன்னா இந்த சேத்திரங்கள் எல்லா கேத்திரங்கள் எல்லா உடல்களிலும் கேத்திரஜன் அப்படின்ற ஒரு ஒன்று இருக்கு இல்லையா அது நான் எல்லா உடலுக்குள்ளயும் ஊடு அப்படிப்பட்ட கேத்திரஜன் ஆத்மாவை என்னை பற்றி நீ அறிந்து கொள் அது எப்படி நீ அறிந்து கொள்ளணும் அப்படின்னா இந்த தனித்த உடலாகிய ஒரு விஷய உடல்குள்ள நீ அறிந்து கொள்ள கூடாது ஏ அப்படி அறிந்து கொள்ள கூடாதுனா இப்ப இந்த தனித்துவமான ஒரு ரியாலிட்டி நமக்குள்ளதனாலதான் இந்த பிரிவினைகள் நமக்குள்ள இருக்கு அதை எப்படி ஒரு புரிஞ்சுக்க சொல்றாருனா இந்த விகாரமாக இந்த பிரபஞ்சத்தை பிரகிருதிய என்னுடைய உடலாக பார் இந்த மொத்த பிரகிருதி எல்லா ஜீவராசிகள் எனக்குள்ள அடங்கி இருக்குது இது என்னுடைய உடல் அப்படிப்பட்ட காரணமான நமக்கு தோன்று ஐயா ஒன்னும் கேட்கலங்க பேசுறது நினைக்கிறேங்க முளைத்திடும் அவன் யார் சொல்வாய்மாம் கன்தோன்றா சூத்தி கண்டவன் யார் சொல்வாய் ஆக நீ நனவில் என்னும் அறிவுதான் ஏது சொல்வாய் அப்படின்னு பாடல்ல சொல்ற கொஞ்சம் ரொம்ப இருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ இந்த தேகம் நான் இல்லாமல் எனக்கு வேறாக தேகி கேட்டா நம்ம மூணு அடிப்படை விஷயங்களை தெரிஞ்சுக்காம இருக்கிறோம் விழிப்பு நிலையாகி இந்த உடல் நம்ம சூன்ய நிலைன்னு சொல்றோம் கனவு தோன்றாத நிலையை சூன்ய நிலைன்னு சொல்றோம் அப்போ இது மாதிரி மூன்று நிலைகள் நம்ம அனுபவமாக்குறோம் நம்ம ஒவ்வொருத்தரும் மூன்று நிலைகள் அனுபவமாக்குறோம் ஒன்று வந்து விழிப்பு நிலை இரண்டாவது வந்து கனவு நிலை மூன்றாவது வந்து ஆள் உறக்க நிலை இப்ப இந்த மூன்று நிலைகளும் நடந்துகிட்டு இருக்க அன்றாட நிகழ்வுல இருந்துகிட்டு இருக்கு ஆனா இந்த மூன்றையும் நடத்தி கொண்டிருக்கிறத ஒரு பாத்திரையா இருக்கிறான் அப்ப அவன் நம்ம யார் சொல்றது அப்படிங்கிற கேள்வி கேட்கிறாரு தேகமல்லாமல் வேற தேகியார் அணையன் என்றாய் முகமான் கனவில் முளைத்திடும் அவன் யார் சொல்வாய் சோகமான் கனவு தோன்றா சுழித்தி கண்ட என்று சொல்வாய் கவுன் நிலை ஆள் உறக்க நிலைங்கிற மூன்று நிலைகளையும் ஒருத்த உணர்ந்துகிட்டே இருக்கிறான் அந்த பிரகனை இருந்துகிட்டே இருக்குது ஆனா அது தெரியாதான் நான் எழுந்துகிட்டு இருக்கேன் உங்களுக்கு தெரிய வருது நான் தூங்கிட்டு ஒரு உணவு தெரியுது நல்லா தூங்குணும் அப்படின்னு எழுந்த பிறகு சொல்ல முடியுது அப்ப இந்த நிகழ்வு நமக்குள்ள மூன்று ப்ராசஸ் நடந்துட்டு இருந்தாலும் எனக்கு மாறி மாறி ஏற்படுது எப்படி எல்லாம் ஏற்படுது அப்படின்னா இந்த மூன்று நிலைகள் நம்ம மாறி மாறி வைக்கும் போது ஆனா இந்த மூன்றுக்கும் சாட்சியாக இருந்தேன் நீங்க ஆள் உடக்கத்துல தூங்கிட்டு உங்களை யாரும் தெரிஞ்சுக்க முடியலையே தவிர ஆனா தூங்கி இழந்தவொடனே நல்லா தூங்குணுன்னு சொல்றீங்கன்னா அப்ப அது ஒரு உணர்வு அந்த நிலை உங்களுக்கு ஒரு புரிதலுக்கு வரணும் இல்ல அப்ப இதெல்லாம் விழிப்புணர்வு கனவு இல்லாத ஆழ்ந்த உறக்கம் நனவு என்ற இந்த மூன்றையும் ஒருத்த உணர்ந்துகிட்டே இருக்கிறான் அந்த பிரகனை இருந்துகிட்டே இருக்குது அடுத்து பதினேழாவது பாடல் பாப்போம் நனவு கண்டது நான் கண்ட நனவுல நினைவு நீங்கி கனவு கண்டதும் சுளுத்தி கண்டதும் வேறொன்றே போல் தினம் அனுபவித்தது ஒக்கும் தெரியவும் இல்லை சற்றே மனதில் உதிக்கும் பின்னை மறைக்கும் அது அருள்வீரே அப்படின்னு பாடல்ல சொல்றாரு அதாவது இந்த விழிப்பு நிலையை கண்டவனும் நான் கனவு நிலையை கண்டதும் நினைவில் இருக்க ஆழ்ந்த உறக்க நிலையில் நன்றாக உறங்கினேன் என்று கண்டு கொண்டதும் நான் இவ்வாறு ஒவ்வொரு நாளும் இந்த மூன்று நிலைகளிலும் பொருந்திய அனுபவத்தை அனுபவிப்பவனும் அந்த அனுபவிப்பனை மறைக்கின்ற மனதில் உதிக்கும் அறியாமையில் இருந்து விடுபவும் எனக்கு ஒரு உபதேசத்தை நீங்க கொடுக்கணும் குருநாதா அப்படின்னு இந்த படெல்லாம் கேட்கிற மாதிரி அமைச்சிருக்காரு அதாவது நனவு கண்டது நான் கண்ட நனவுல நினைவு நீங்கி கனவு கண்டதும் துளித்து கண்டதும் வேறொன்றே போல் அதாவது நான் நினைவுல இருக்கிறது எனக்கு நல்லா தெரியுது அந்த நினைவு நீங்கி கண்கின்ற எனக்கு நினைவுல வரும்போது நான் கண்ட கனவு எனக்கு ஞாபகத்தை வருது அப்படின்னா அனுபவிக்கக்கூடிய இந்த மூன்று அவஸ்தாத்ங்கிற அந்த அனுபவங்களை எனக்கு சற்றே நீங்க மனதில் உதிக்கும்மாறு எனக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க சாமி அப்படின்னு இந்த பாடல் கேட்கலங்க ஐயா harivam kekudengala ya ipa kekudha ipa kekudha ipa kekudan ketadhu kekudengiya aama aama adhu enna na ipo indha wifi connection problem ah illa signal se vera edha prachaneya nu theriyala ipo na thirupi data connection ku maathi iruken sa ipo clear ah adha ipo andha wifi disconnect panniten ser ipo data la konjam clear ah irukum idhu la try pannuonga பதினெட்டாவது தாளத்தின் மரங்கள் காட்டி தனிப்பிரை காட்டுவார் போல் ஆழத்தின் உடுக்கல் காட்டி அருந்ததி காட்டுவார் போல் பூலத்தை முன்பு காட்டி தூக்குமஸ்வரூபமான மூலத்தை பின்பு காட்ட முனிவரர் தொடங்கினாரே இப்ப இந்த பாட்டில என்ன சொல்ல வர்றாருன்னா இப்ப பூமியில ஒரு மரங்களில் இருக்கக்கூடிய கிளை இருக்கு இல்லையா அந்த கிளையினுடைய நுனியை காட்டி அதுல தனியா ஒரு பர்டிகுலர் கிளையை மட்டும் சுட்டி காட்டுறாரு எதுக்கு சுட்டி காட்டுறாருன்னா அந்த மூன்றாம் பறைங்கிற நிலவை வந்து எங்க இருக்குன்னு சரியா பார்க்க முடியாது பொதுவா அமாவாசை முடிஞ்ச மூன்றாம் புறையை தோன்றும் போது பானத்துல அப்படியே மெல்லிய கோடு மாதிரி தெரியும் அந்த கோடை வந்து எல்லாராலேயும் டக்குன்னு உத்து பார்த்து கண்டுபிடிக்க முடியாது அப்ப இது இங்க இருக்கு அங்க இருக்குன்னு அந்த ஆதாயத்துல காட்டினா எங்க இருக்கு எங்க இருக்குன்னே கேட்பாங்க அப்ப நம்ம என்ன பண்ணோம் ஒரு அடையாளப்படுத்தி காட்டிட்டா ஈஸியா புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து நில்லுப்பாரு மரம் இருக்கா இந்த மரத்துல இந்த கிளை இருக்கா இந்த கிளையில மேல பாரு அந்த நுனி இருக்கு அந்த நுனிக்கு பக்கத்துல கவனிச்சு பாரு ஒரு பெற தெரியுதா அப்படின்னு சொல்லும் போது ஆமா ஆமாங்க எட்டி பார்த்து அந்த கிளைய கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அடா ஆமா ஆமா அந்த கிளை பக்கத்துல இப்ப நான் கண்டுபிடிச்சிட்டேன் அந்த பிறைய அப்படின்னு ஒருத்தர் தெல்ல தெளிவா அந்த பிறையை தெரிஞ்சுக்கிற மாதிரி காலத்தில் மரங்கள் காட்டி தனிப்பிரை காட்டுவார் போல் அந்த முன்னாம்பரையை காட்டி கொடுக்குற மாதிரியும் ஆழத்தின் உடுக்கல் காட்டி அருந்ததி காட்டுவார் போல் இப்ப திருமணமான உடனே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கல்யாண வீட்டுல பொண்ணு மாப்பிள்ளை வர சொல்லி ஒரு அம்க்கலை கொண்டு வந்து போட்டு இது மேல காலை தூக்கி வெயுமா அங்க மேல ஆகாயத்துல பாரு அருந்ததி நட்சத்திரம் தெரியுதான்னு பாருன்னு காட்டுவாங்க இப்ப இதெல்லாம் நம்ம எதுக்காக செய்யறோம் அப்படின்னா ஒரு அடையாளப்படுத்துறதுக்காக இதை வந்து ஒரு சுட்டி காட்டுறாரு இந்த பாடல்ல காலத்தில் மரங்கள் காட்டி தனிப்பிரை காட்டுவார் போல் ஆழத்தின் உடுக்கல் காட்டி அருந்ததி காட்டுவார் போல் அப்ப ஆகாயத்தில் உள்ள நட்சத்திரங்களை காட்டி அதன் மூலமாக சரியாக தெரியாத நட்சத்திரமான அருந்ததி நட்சத்திரத்தை சுட்டி காட்டுவது போல இப்ப கண்ணுக்கு தெரியும் இந்த உடல் உலகம் போன்ற அனுத்தியங்களை சுட்டி காட்டி கண்ணுக்கு தெரியாத அனைத்துக்கும் மூலமான நித்திய பொருளாகிய ஆத்மாவை காட்டி கொடுக்க முனிவர் வந்து உபதேசிக்க தொடங்குகிறார் அப்படின்னு இந்த பாடல் சொல்ல காலத்தின் மரங்கள் காட்டி தனிப்பிரை காட்டுவார் போல் ஆழத்தின் உடுக்கல் காட்டி அருந்ததி காட்டுவார் போல் தூளத்தை முன்பு காட்டி சூக்குமஸ்வரூபமான மூலத்தை பின்பு காட்ட முனிவர் அவர் தொடங்கினாரே அப்போ இந்த மாதிரி ஒரு அடையாளப்படுத்தி நம்ம எப்படி ஒரு மூணாம்பரையை தெரிஞ்சுக்கிற மாதிரியும் அருந்ததி பாக்குற மாதிரியும் நம்ம உடம்பாகிய இந்த தூள உடம்ப நமக்கு காட்டி இதை வச்சு இதை சுட்டி இந்த உலகம் இந்த உடம்பின் வழியா நீ பாக்குற இந்த உலகம் இருக்குல்ல இதெல்லாம் எப்படிப்பட்டதுன்னு நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் உனக்கு இதையே உனக்கு ஒரு கருவியா வச்சு நான் அந்த பிரம்மத்தை உனக்கு சுட்டி போறேன் அப்படின்னு முனிவர் வந்து ஆரம்பிக்கிறார் இப்ப அவர் ஆரம்பிக்க கூடிய அந்த பாடல் வந்து பத்தொன்பதாவது பாடல்ல என்ன சொல்ல வராருங்கிறத பாத்துருவோம் அத்தியாரோபம் என்றும் அபவாதம் என்றும் சொல்லும் முத்தியால் பந்தம் வீடு என்று உரைக்கும் வேதாந்தம் எல்லாம் மித்தையாம் ஆரோபத்தால் பந்தமாம் அபவாதத்தால் முந்தியாம் இவ்விரண்டில் முந்தி ஆரோபம் கேளாய் அத்தியாரோபம் அபவாதம் அப்படிங்கிற ரெண்டு விஷயங்கள் இருக்கு இது வந்து வேதாந்த சாஸ்திரத்துல ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட் இப்ப இந்த அத்தியாரோபம்ங்கிறத வந்து சமஸ்கிருத மொழியில எப்படி சொல்லலாம் அப்படின்னா உண்மையான ஒரு பொருளின் மீது வேறு ஒரு பொருளை ஏற்றி பார்த்தல் அதை வந்து அத்தியாரோபம்னு சமஸ்கிருதம் சொல்லுது அதாவது ஒரு பொருளை பார்க்கறோம் அந்த பொருளுடைய உண்மைத்தன்மை நமக்கு தெரியாம வேற ஒரு பொருளாக அதை மாற்றி பார்க்கறதுக்கு வந்து அத்தியாரோபம்னு சொல்லுவோம் அது வந்து காட்சிப்பிழையின் பேரு இதை வந்து அத்தியாசம்னு கூட சாஸ்திரம் சுட்டி காட்டும் அத்தியாசம் அத்தியாரோபம் சொல்லுவோம் அது எப்படி உதாரணம் வேதாந்த பாடத்துல சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னா இப்ப கயிற்ற பார்த்து பாம்புன்னு நினைச்சுக்கிற மாதிரி இப்ப ஒரு இரவும் இல்ல ஒரு பகலும் இல்லாத ஒரு மாலை நேரம் ஒரு ஏழு மணி அப்படியே இருட்டு கட்டு ஆரம்பிக்குது அப்ப நம்ம அந்த நடந்து போயிட்டு இருக்கோம் அங்க ஒரு கயிறு கிடக்குது ஆனா அது கயிறு நமக்கு தெரியலையேன்னா மங்கிய வெளிச்சம் அதாவது நல்ல வெளிச்சமா இருந்தா அது கயிறுன்னு கண்டுபிடிச்சிடலாம் அல்லது ரொம்ப இருளா இருந்தா நமக்கு கண்ணுக்கு அது தெரிய போறது இல்ல ஆனா ரெண்டு கட்டானா இருக்கக்கூடிய அந்த நிலைப்பாட்டுல நமக்கு எப்படி தெரியுதுன்னா ஒரு பாம்பு மாதிரி அது காட்சி ஆகுது உண்மையிலேயே அது பாம்பான்னா அது பாம்பு கிடையாது கயிறுதான் ஆனா அந்த கயிற வந்து நம்ம பாம்பா கற்பனை பண்ணிக்கிறோம் பாருங்க இதைத்தான் அத்தியாரோபம்னு சாஸ்திரம் சொல்லுது இப்ப இது எது அத்தியாரோபம் டாபிக் இந்த சாஸ்திரம் எடுக்குது இதையே வந்து இங்க ஒரு சாஸ்திரத்தை சொல்லி காட்டுறாருன்னா இப்ப எது உண்மை எது உண்மை இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கணும்ல அதுக்காக கயிற வந்து நீ பாம்பான்னு நினைச்சுக்கிட்டு பயப்பட்டுட்டு இருக்க ஆனா அது உண்மையிலே கயிறு தாம்பான்னு காட்டி கொடுத்துட்டா நமக்கு பயம் போயிடுமில்ல அது மாதிரி நம்ம இந்த உடம்ப உண்மையா நினைச்சுக்கிட்டு ஆத்மாவை தெரிஞ்சுக்காம இருக்கிறது அதுதான் இந்த பாடத்துல இந்த பாடல் வழியாகவும் சுட்டி காட்டுறாரு அத்தியாரோபம் என்றும் அப்பவாதம் என்றும் சொல்லும் புத்தியால் பந்தம் வீடு என்று உரைக்கும் வேதாந்தம் எல்லாம் மித்தையாம் ஆரோபத்தால் பந்தமாம் அபவாதத்தால் புத்தியாம் இவ்விரண்டில் முந்தி ஆரோப்பம் கேளாய் அப்படின்னு சொல்றாரு அப்ப என்ன சொல்றாருன்னா இப்ப பாதையில் நடந்து சொல்லும் போது தூரத்துல காணல் நீரை கூட உதாரணமா காப்பாத்துக்கலாம் ஒரு நீர் வந்து ஓடிட்டு இருக்கிற நமக்கு தெரியுது இப்ப நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க ஓ அங்க தண்ணி போயிட்டு இருக்கும் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பக்கத்துல போய் பாத்தீங்கன்னா அங்க தண்ணி இல்ல அப்ப அது மாதிரி அதாவது நம்ம காணல் நீரை வந்து உண்மையான நீர்ன்னு நம்ம கற்பனை பண்ணிக்கிறது போல ஒரு கயிற்ற வந்து நம்ம பாம்பா கற்பனை பண்ணிக்கிறது போல இவ்வாறு இல்லாத ஒன்றை இருப்பது போல காற்றும் காட்சி தோற்றத்தை காட்சி மாஹிகை அதாவது அது என்ன தெளிவா சொல்றாருன்னா காட்சி பிழை அந்த காட்சி பிழைய சுட்டி காட்டுறாரு ஒன்றை இருப்பது போல காட்டும் தோற்றத்தை அத்தியாரோபம் என்று கூறப்படுகிறது இததான் வந்து ஆரோபம் என்றும் சொல்றோம் அல்லது அத்தியாசம்னு சொல்றோம் அப்படின்னு ஒரு புது வார்த்தைகளை கையாள்றாரு இதெல்லாம் வந்து வேதாந்த வார்த்தைகள் நம்ம வந்து இந்த வேதந்த பாடத்தை எடுத்துக்கொள்ள வரும்போது இந்த மாதிரி புதிய புதிய வார்த்தைகள்லாம் கொஞ்சம் வரும் நம்ம குழம்பு அடையாம அதை புரிஞ்சுக்கணும் அத்தியாரோபம் அப்பவாதம்னு ஒரு தனி சப்ஜெக்டே இருக்கு அது நம்ம இப்ப டீபா போகலாம் கொஞ்சம் சொல்லி தர அப்ப இதை புரிஞ்சுக்கொண்டு உண்மை தன்மையை உறுதியாக அறிந்து கொள்வது அப்பவாதம் நீங்க சொல்லப்படுது அதாவது இப்ப நம்ம வந்து அத்தியாரோபம்னா என்ன ஒரு கயிற்ற பார்த்து பாம்புன்னு நினைச்சுக்கணும் அது நம்முடைய அறியாமை ஏன்னா நம்ம காட்சி பிழையினால ஏற்பட்ட நம்முடைய அறியாமை இப்ப நம்ம வந்து எப்ப அது பாம்பு இல்லை கயிறுதான் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியுமோ அப்ப அதுக்கு பேர் வந்து அப்பவாதம் அதாவது அந்த உண்மையை உணர்ந்து கொள்வது அப்பவாதம் இப்ப இத வந்து எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இருல வந்து பாம்பா நம்ம நினைச்சு பயந்தது போல இது ஒரு அத்தியாசம் அப்பவாதம்ன்ற ஒரு பெரிய டாபிக் நான் வந்து திருப்பி உங்களுக்கு டீப்பாவே எடுக்கிறேன் அது இன்னொரு டைம் நம்ம ஃப்ரீயா போலாம் இந்த பாடல் இது விஷயங்கள் வந்து மாறிப்போக வாய்ப்பு இருக்கு அப்ப அதனால ஒரு மாலை பொழுதுல மங்கிய வெளிச்சத்துல நம்ம போயிட்டு இருக்கும் அங்க ஒரு கயிற்ற பாக்குறோம் அதை வந்து பாம்பாக நம்ம எண்ணி பயப்படுறோம் அப்படி மங்கிய வெளிச்சத்துல அந்த பாம்பு பார்த்து நம்ம பயந்துட்டு நம்ம என்ன பண்றோம் இன்னொருத்தர் வந்து ஒரு இல்லைங்க நீங்க பாம்பு நான் டார்ச் லைட் போடுறேன் அப்படின்னு சொல்லி டார்ச் லைட்டை போட்டு காட்டின உடனே அது கயிறுன்னு தெரிஞ்சு போகுது அப்போ அடாடா கயிறு தானா நான் பாம்பு நினைச்சு பயந்துட்டேங்க அப்படின்னு சொல்ற விஷயத்த இங்க இந்த சாஸ்திரம் எப்படி சொல்ல வருதுன்னா ஒரு காட்சிப்பிழையனால தோன்றுவதை அத்தியாரோபம் என்றும் அந்த காட்சிப்பிழையிலிருந்து தெளிவடைந்த ஞானத்தை வந்து அப்பவாதம் என்றும் இங்க சுட்டி காட்டுது இந்த ரெண்டு விஷயத்தை வந்து சுட்டிக்காட்டுது அப்ப இந்த அத்தியாசம் ஒரு விஷயத்தான் இப்ப நம்ம சிக்கிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத அடுத்த பாடலையும் அவர் தெளிவுபடுத்துறாரு இப்படி போல நாம ரூபங்கள் இரண்டுமின்றி ஒப்பமாய் இரண்டற்று ஒன்றாய் உணர்வொழி நிறைவாய் நிற்கும் அப்பிரமத்தில் தோன்றும் ஐம்பூத விகாரம் எல்லாம் செப்பு கற்பனையாலே ஜெடித்தது என்று அறிந்து கொள் அதாவது என்ன சொல்றாரு கற்பனை எப்படி இல்லாத ஒன்றை இருப்பது போல மனசு கற்பனை பண்ணிக்கிது அப்படி பலவாராக இந்த மனசு வந்து கற்பனை பண்ணி கற்பனை பண்ணிக்கிட்டு அதுக்கு என்ன பண்ணுது பெயர்களும் உருவங்களும் இந்த இரண்டும் இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிட்டு இந்த கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குது இதுதான் இந்த மனதனுடைய சுபாவம் ஆனா இந்த உருவமும் பெயரும் இல்லாத நிர்குணசுருவமாகிய ஆத்மா ஒன்றேயான ஆத்மா எங்கும் நிறைந்திருக்கிறது அது அறிவு பிரகாசமாய் எல்லா உடல்களுக்குள்ளும் ஊடுருவில் இருக்கிறது அதுதான் நமக்குள்ள எப்படி வெளிப்படுறது இந்த ஆத்மா சக்தியாக வெளிப்படுத்தி அப்படிப்பட்ட பரபிரமத்தின் மீது ஆத்மாவின் மீது ஆரோக்கமாக ஏற்றி பார்க்கின்ற இந்த பிரகிருதி முதலான பஞ்சபூதங்களும் சொல்றாரு அப்பிரமத்தில் தோன்றும் ஐம்பூத விகாரம் எல்லாம் செப்பு கற்பனையாலே ஜெனித்தது என்று அறிந்து கொள் இதெல்லாம் வந்து ஒரு கற்பனையாக ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது அப்ப ஆத்மாவின் மீது இதெல்லாம் உண்மை கிடையாது இந்த உலகமும் இந்த உடலும் வந்து போகின்ற மனதினுடைய சிரஷ்டத்தானே தவிர இதெல்லாம் உண்மையா இருக்கிற மாதிரி நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிறது ஒரு மிகப்பெரிய கற்பனை இதை நீ சொல்ல தெளிவா புரிஞ்சுக்கும் அப்படின்னு இந்த பாடல்ல அவர் சுட்டி காட்டுறாரு அப்ப இந்த ஐந்து பூதங்கள் அந்த ஐந்து பூத விகாரங்கள்லாம் என்ன அதெல்லாம் அடுத்த பாடத்துல இன்னுமே ரொம்ப தெளிவுக்கு வராரு இப்ப நம்ம அதுக்கு முன்னாடி என்ன பண்றோம் இந்த அத்தியாரோபங்கிற ஒரு விஷயத்தை இந்த இன்னைக்கு நம்ம தெளிவுபடுத்திட்டு அடுத்த பாடல்ல நம்ம வந்து அடுத்த வாரம் தெளிவுபடுத்தி பார்க்கலாம் ஏன்னா அது கொஞ்சம் பெரிய சப்ஜெக்ட் பஞ்சீகரணம் வரைக்கும் போகணும் பஞ்சீகரணம்ங்கிறது இந்த பஞ்சபூதங்கள் வழியாக எப்படி இந்த உடல் உண்டாகுதுங்கிற விஷயம் ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட் அது அடுத்த இருபத்தி ரெண்டாவது பாடலை தொடும்போது அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு ஏற்பாடோட செய்வோம் இப்போ அத்தியாசம் அதாவது அத்தியாரோபம்னா என்ன அப்படின்னு பார்ப்போம் அதாவது அத்தியாசம் அத்தியாரோபம்லாம் என்னன்னா அரைகுறையான வெளிச்சத்துல ஒரு மங்களான வெளிச்சத்துல ரெண்டு விஷயங்கள் இருக்கு ஒரு அறைகுறையான வெளிச்சம் ரொம்ப மங்கள் அதுல ஒரு அம்சம் என்னன்னா சாமானிய அம்சம் இன்னொன்று வந்து விசேஷ அம்சம் இப்ப சாதாரண அம்சம்னா உதாரணத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம் ஒரு கயிற்றை பார்க்கும் அது கயிறு அப்படிங்கறத ஒரு சாமானிய அம்சமா நம்ம எடுத்துக்கலாம் ஆனா அந்த கயிறுங்கிறது தெரியல அங்க ஏதோ ஒண்ணு இருக்குது அது என்ன அது வந்து ஒரு விசேஷ அம்சம் அப்போ இங்க என்ன பண்றோம் அந்த அறியாமையினால அத்தியாசத்தினால அத்தியாரோபத்தினால சாமானிய அம்சத்தின் மீது ஒரு விசேஷ அம்சத்தை நம்ம ஏற்றி பார்க்கறோம் அதுக்கு என்ன காரணம் ஒரு கயிறை வந்து நம்ம பாம்பாக பார்க்கிற ஒரு அறியாமை தான் காரணம் இப்போ இந்த சாமானிய அம்சத்தில் தவறான அம்சத்தை பார்ப்பதைத்தான் இங்க நம்ம அத்தியாசம் அல்லது அத்தியாரோபம் அப்படின்னு சொல்ல ஆனா இந்த சாமானிய அம்சத்துல வந்து தவறே ஏற்படாது ஏன் தவறு ஏற்படாது அது கயிறுதான் அதுல எந்த சந்தேகமும் இல்ல அது சாமானிய அம்சம் அது ஒரு கயிறு ஆனா அந்த கயிறுன்னு ஏன் நமக்கு தெரியல அது மேல ஒரு விசேஷ அம்சமாகிய பாம்பை நம்ம ஏன் அது நம்முடைய அறியாமை ஏன் அறியாமை எப்படி அந்த அறியாமை நமக்கு உண்டாச்சு அந்த இருளும் பகலும் கலந்த ஒரு வங்கிய வெளிச்சத்துல நமக்கு அந்த அறியாமை ஏற்பட்டுருச்சு அந்த அறியாமையின் காரணமாத்தான் நம்ம என்ன பண்ணிட்டோம் கைத்தை பார்த்து பாம்புன்னு நினைச்சிட்டோம் அப்ப இந்த மாதிரி ஒரு தவறான புரிதலை தான் இங்க சாஸ்திரம் என்ன சொல்றது மாயை அல்லது மித்தியான்னு சுட்டி காட்டுது இப்போ மித்தியா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு உண்மை பொருளை மறைத்து தவறான பொருளை ஏற்றி வைத்து அதை உண்மை மாதிரியே காட்டிக்கிட்டு இருக்கு மனசுக்கு ஒரு கைத்தை வந்து பாம்பா காட்டிக்கிட்டு இருக்குது ஆனா அது வந்து நமக்கு உண்மை மாதிரியே இருக்கு ஐயோ அது பாம்பு தாங்க நிச்சயமா பாம்பு பக்கத்துல போகாதீங்க அப்படின்னு பயப்படுறோம் அதே மாதிரி காணல் நீரை பாக்குறோம் தூரத்துல இருந்தால் அது தண்ணி கண்டிப்பா தண்ணி சொல்றோம் ஆனா பக்கத்தில் போய் பார்த்த அடட தண்ணி இல்லைங்க அது காணல் இருந்தான் அப்படின்னு நம்மளால உறுதிப்படுத்த முடிகிற மாதிரியும் இந்த கயிற்றுல வந்து பாம்பு தான் அவ்வளோ அடிச்சு சொல்றவங்களுக்கு ஒரு டார்ச் லைட் அடித்த உடனே அடடை இது பாம்பு இல்லை கயிருந்தாங்க அப்படின்னு உறுதிப்படுத்துற மாதிரியும் நிலைப்பாடு இல்லாத ஒரு அக்னியான நிலை இருக்கு பாருங்க அந்த நிலை தோன்றாத ஒரு நிலை அதான் அத்தியாசம் அத்தியாரோபம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கு அது வந்து மாய தோற்றம் ஏன்னா ஒரு கயிற்றின் மீது பாம்பு வந்து மாயமா காட்சி அளிக்குது அதே மாதிரி ஒரு காணல் நீர்ல வந்து உண்மையான நீர் மாதிரி காட்சி அளிக்குது இந்த மாய தோற்றதுதான் இங்க மித்தியா மாயை அப்படின்னு சாஸ்தா சொல்லுது அப்ப அது மாதிரி இந்த பிரபஞ்சம் மாயைன்னு சொல்லுது ஏன் மாயைன்னு சொல்லுது இது வந்து போகிறது மனதினால வந்து போகிறது இப்ப இந்த விஷயத்த கேட்டவுடனே நம்ம அதனால ஜீரணிக்கவே முடியாது அது எப்படி இங்க மனதுல வந்து போகுதுன்னு சொல்றீங்க இவ்வளவு பெரிய ஒரு பிரம்மாண்ட பிரபஞ்சம் வெறும் மனசுலதான் வந்து போகுதா இல்லையே நான் இத்தனை பேரை பாக்குறேன் இவ்வளவு தெளிவா பழகிட்டு இருக்கேன் எல்லாமே எனக்கு அனுபவத்துல வந்துகிட்டு இருக்கு நல்லா சாப்பிடுறேன் தூங்குறேன் அடுத்த நாள் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியும் நேத்து என்ன பண்ணங்கிறது எனக்கு ஞாபகம் இருக்கு இவ்வளவு தெளிவா வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த உலகத்தை போய் நீங்க வந்து ஒரு மாயை மித்தியான்னு சொன்னா எப்படி அதை ஏத்துக்கவே முடியல அப்படின்ட்டுதான் நிறைய பேர் இந்த பாடத்திட்டங்களுக்கு வர்றதே கிடையாது ஏன்னா இது ஒரு குழப்பமான மனநிலையை அவங்களுக்கு உண்டாக்கி விட்டுறதுனால இது அவங்களால ஏத்துக்கவும் முடியல ஜீரணிக்கவும் முடியல ஏன்னா இது ஒரு உண்மைக்கு புறம்பான விஷயத்த சொல்றாரு நான் உண்மையா அனுபவித்துட்டு இருக்கேன் இந்த உலகத்தை போய் பொய்யின்னு சொல்றாரு அப்ப இது வந்து எப்படி இந்த சாஸ்திரம் நம்ம நம்பக்கூடியதா இல்லையா அப்படின்னு நம்ம பயப்படுறோம் வேதாந்திகள்லாம் ஏதோ தெரியாம பேசிட்டு இருக்காங்க இதை வந்து மாயை மாயன்னு சொல்லி மாயாவாதத்தை பத்தி ஆதிசங்கரம் ஏதோ புருடா விட்டுட்டு இருக்காருன்னு நிறைய பேர் பயந்துக்கிறாங்க ஆனா அது எப்படி அனுபவம் இதே சாஸ்திரம் நமக்கு கடைசியில சுட்டி காட்டும் ஏன்னா அதை நம்ம புரிதலோட பயணிக்கும் போதும் அதை நம்ம அறிவுக்குள்ள நமக்கு அது பிரகாசிக்கும் போதுதான் இது மாயை எப்படிப்பட்ட மாயேன்னு நமக்கு புரியும் அது வரைக்கும் நம்ம வந்து ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்கள் வழியா பார்க்கும்போது இதெல்லாம் நமக்கு உண்மையா தெரியும் ஆனா இதே சாஸ்திரா உதாரணம் கொடுக்குது எப்படி கொடுக்குது அப்படின்னா இப்ப இந்த உலகம் உண்மைன்னு நினைக்கிறியப்பா நீ தூங்கும் போது எங்க போச்சுன்னு கேள்வியும் கேக்குது நல்லா ஆழ்ந்த உறக்கத்துல இந்த உலகம் காணமே அப்ப எங்க போச்சு நீ இருக்கியா இல்லையா நான் இருக்கிறேன் ஆனா உலகம் எங்க உலகம் இல்லை அப்ப அந்த உலகம் இருக்குன்னு யார் சொல்லுவா பக்கத்துல இருக்கிற எழுப்பிட்டு சொல்ல முடியுமா எனக்கு நானே தெரிஞ்சுக்கணும் அப்ப நானே தெரிஞ்சிக்க முடியாத ஒரு நிலையில ஆள் உறக்கத்துல எனக்கு எதுவுமே தெரியாம தூங்குற அந்த நிலைப்பாட்டை நான் தூங்கி எழுந்த பிறகு எனக்கு தெரிய வைக்கிறது ஒண்ணு இருக்குதுல்ல அப்ப அதுதான் பிரபஞ்சத்தையே படைச்சிக்கிட்டு இருக்கு அப்ப அதுதான் இந்த பிரபஞ்சத்தை வந்து தூங்கும் இல்லாம பண்ணிடுது அப்ப ஏதோ ஒரு வித்தியாசம் இங்க நடந்துகிட்டு இருக்கு வந்து போகுது இந்த பிரபஞ்சம் அப்ப எந்தென்ன அடிப்படையில் நடக்குது இந்த விழிப்பு கனவு ஆள் உறக்கம் அப்படிங்கிற இந்த மூன்று விஷயங்களுக்குள்ள இந்த உடல்வெளியாக நடக்குது அப்ப இந்த நிகழ்வு எந்த அளவுக்கு நம்மளை பாதிக்குது எந்த அளவுக்கு நம்ம அதுல போய் உள்ள ஒன்றி போறோம் அப்படிங்கறத நம்ம ஒரு ஆராய்ச்சிக்குள்ள போகும்போது மட்டும்தான் இப்ப இந்த மூன்றே கடந்த நிலைக்குள்ள நம்ம போகவும் முடியும் ஏன்னா இந்த மூன்றையும் நம்ம கடந்து போகணும் அப்படிங்கிறது சாஸ்திரம் சுட்டி அப்படி நம்ம கடந்து போகும்போது ஆத்மா அனுபவத்துக்கு வர முடியும் இல்லைன்னா நம்ம இதை இதுலயே சிக்கிக்கிட்டு ஒரு உணர்வை பிடிக்க முடியாமையே பயணம் பண்ணிட்டு இருப்பான் அதனால இந்த மாதிரி அத்தியாசம் அபவாதம் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப தெளிவுப்படுத்துது சாஸ்திரம் அப்போ என்ன சொல்ல வருது இப்ப நான் என்ற சொல்லியில் சாமானியமாக நமக்கு தெரிவது பிரம்மம்தான் இப்ப உண்மையில நான் நான் சொல்லிட்டு இருக்கிறது யாரு நமக்குள்ள இருக்கிற அந்த ஈஸ்வர சக்தி ஆகிய பிரம்மம் தான் சொல்லிக்கிட்டு இருக்கு ஏன்னா அந்த உணர்வு தான் நம்மளுக்கு நான் நான் சுட்டி காட்டுது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆழ்ந்த உறக்கத்துல நம்மளால தெரிஞ்சுக்க முடியல ஆனா விழிப்பு நிலையில நான் யாருன்னு தெரிஞ்சுக்க முடியுது அதே மாதிரி நம்ம விழிப்பு நிலையில இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு இருள் வந்தது திடீர் நண்பர்கள் பேசி லைட் எல்லாம் போய் இருட்டாயிடுது அப்போ இந்த புலன்கள் அடிப்படையில் என்ன நான் பார்க்க முடியல என் நண்பனை பார்க்க முடியல அந்த பக்கத்துல என்ன இருக்குன்னு தெரியல அப்போ எதுவுமே தெரியாத ஒரு இருளில் என்ன நான் தெரிஞ்சுக்கிறேன் ஆஹ் நான் உட்காந்து இருக்கிறேன் நான் இருக்கிறேன் என்ன எனக்கு வந்து யாரும் காட்டி கொடுக்க வேண்டியதில்லை என்ன வந்து இன்னொருத்த காட்டி கொடுக்க வேண்டியது கிடையாது என் நண்பனை வேணா எனக்கு தெரியல ஏன்னா என்னுடைய புலன் வந்து கண் பார்வை தெரியாத நிலை அங்கே இருள் இருக்கு அப்போ நான் இருக்கிற அந்த உண்மை நிலை நான் நான்னு சொல்லிட்டு இருக்கல உள்ள இருந்துட்டு ஒரு நான் அந்த நான் தான் உண்மையான நான் அதுதான் பிரம்மம் ஆனா இந்த பிரம்மத்தின் மீது மனசு ஒண்ணு ஏறி உக்காந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்குன்னா அதை நான் நான் சொல்லிட்டு இருக்குது அப்ப அத நான் நான் சொல்லிட்டு இருக்கிற பிரச்சனைகள் இப்ப என்ன நடந்துட்டு இருக்குது எல்லாமே நான் செய்யறேன் இது என்னுடைய செயல் என்னுடைய குடும்பம் என்னுடைய வீடு அப்படின்னு நமக்குள்ள ஒரு பிரிவினைகளை ஏற்படுத்திக்குது அப்புறம் ஒரு பந்தம் வச்சுக்குது ஒரு பற்று வச்சுக்குது இது எனக்கு சம்மந்தப்பட்டது இது என்னுடைய பற்று அபிமானம் எல்லாம் அதுக்கு வந்துடுது அதுல சிக்கிக்கிட்டு அது என்ன பண்ணுது எதையும் விட முடியாம ரொம்ப அல்லல் படுது பெரிய சம்சார சாகரத்தை சிக்கிக்கிட்டு மீண்டும் இந்த பிறப்பு இறப்புங்கிற பந்தத்துக்கு உட்படுது இதுல இருந்து எப்படி விடுபடுறது அப்ப மனம் கடந்த அந்த உணர்வு நான் தெரிஞ்சிக்கும் போது தானே இந்த மாதிரி சிக்கல் இருந்து நம்ம விடுபட முடியும் அப்படிங்கறத சொல்றதுதான் இந்த சாஸ்திரம் இந்த சாராம்சத்தை எடுத்து சொல்லுது இவ்வளவு தெளிவா நமக்கு சுட்டி காட்டிகிட்டே இருக்குது அப்ப மனசை வச்சு நான் நான் சொல்லாத அப்ப சாமானிய நான் யாருன்னு தெரிஞ்சுக்கோ அதுதான் நான் என்ற உணர்வுடன் இருக்கிறேங்கிறது சொல்லும் நம்ம அறியாம எப்போது இருந்து கொண்டிருக்கிற பிரம்மங்கிறத உன்னு தெரியாம இருக்கிற நான போய் நான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதுதான் நம்முடைய அறியாமையு நீங்க சுட்டி காட்டுது அதாவது விசேஷ ஞானம்ங்கிறது அதை சொல்லுது அது என்ன சொல்ல வருதுன்னா இப்போ நான் அறிவற்றவன் நான் நோயுற்றவன் எனக்கு வந்து குறைந்த சக்தி தான் இருக்கிறது நான் ஒரு சாதாரண ஆளு அப்படின்னு தன்னைத்தானே ஒரு ஒரு பாண்டுக்குள்ளே கொண்டு வந்துடுது ஏன்னா அஜான விஷயங்கள் எப்படி ஏற்றப்பட்டிருக்கிறது நான் பிறந்த பிறப்பின் அடிப்படையில் நான் என்னுடைய ஜாதி நான் படித்த படிப்பின் அடிப்படையில் என்னுடைய பதவி அப்புறம் நான் பேசுகிற மொழியின் அடிப்படையில் எனக்கு துணை விஷயங்கள் போதிக்கப்பட்டிருக்கிறது அப்புறம் கலாச்சாரம் இது எல்லாம் நமக்குள்ள திணிக்கப்பட்டு நம்மள ஒரு மோல்டு பண்ணிட்டாங்க என்னுடைய உருவம் என்னுடைய இது இப்படிதான் நான் இப்படிப்பட்டவன் நான் ஒரு வழக்கறிஞர் நான் ஒரு பேராசிரியர் நான் வந்து ஒரு மருத்துவன் அப்படின்னு நமக்குள்ள ஒரு விஷயத்தை திணிச்சுக்கிட்டு அந்த ஞான்தான் இங்க பூதாகரமாக வெளிப்படுதே தவிர உண்மை நானாகிய அந்த இறைத்தன்மை அந்த பிரம்மம் வெளிப்பட மாட்டேங்குது ஏன்னா இதெல்லாம் நம்ம மேல ஏற்றி வைக்கப்பட்ட ஒரு விசேஷ ஞானம் அதாவது புறத்துல இருந்து தெரிந்து கொள்ள புற அறிவுல ஏற்றி வச்சுக்கொண்டு சிக்கிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கறத எங்க சாஸ்திரம் சுட்டி காட்டுது அந்த அத்தியாரோபம்ங்கிற விஷயத்தையே அதை எடுத்து சொல்லுதுன்னா இப்ப உண்மையான கயிறு நமக்கு உண்மை ஞானம் ஆனா அது மேல விசேஷ ஞானமா என்னத்தை ஏத்திக்கிட்டு இருக்கோம் பாம்புங்கிற ஒரு விஷயத்தை ஏத்தி வச்சுக்கிட்டு பாம்புதான் சத்தியம்னு சொல்லி அடம் பிடிச்சிக்கிட்டு அப்ப நம்ம என்ன பண்றோம் நண்பர்களை டார்ச் கொண்டு வந்து போட்டு காட்டி இது வந்து பாம்பு இல்ல கயிறு தான் அது நம்மளால அப்படம் ஆமாங்க உண்மைதான்னு ஏத்துக்கிறோம் இல்லையா அது போல சாஸ்திரம் என்ன சொல்ல வருதுன்னா இந்த உடலையும் இந்த உலகத்தையும் உண்மைன்னு சொல்லி அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கிற உனக்கு ஞானங்கிற ஒரு அறிவு தரேன் அந்த அறிவை வெளிச்சத்துல நீ பாருப்பா உனக்கு உண்மை தெரியும் அப்படின்னு நீங்க சொல்ல வருது சாஸ்திரம் சாஸ்திரம் சொல்ல வர சாராம்சம் என்னன்னா நீ அஜானியா இருக்கிற அறியாமையில கைத்த பாத்துக்கிட்டு பாம்பு பாம்புன்னு கத்திட்டு இருக்கிற மாதிரி நீ ஆத்மாவின் மீது ஏற்றி வைக்கப்பட்ட இந்த பிரபஞ்சத்தையும் உன் உடம்பையும் பாத்துக்கிட்டு நான் நான் சொல்லிட்டு இருக்கிற அது உண்மை கிடையாது ஏன் உண்மை கிடையாது உனக்கு தெரியல டார்ச் லைட்டு போடாததுனால அது பாம்பாவே பயந்துட்டு இருக்கிற அப்ப உனக்கு அறிவை ஒளி தரேன் அந்த அறிவு வழியில பாத்தீங்கன்னா இந்த உடனும் இந்த உலகமும் உண்மை இல்லைன்னு உனக்கு புரியும் அப்படின்னு சாஸ்திரம் ரொம்ப அற்புதமா நமக்கு எக்ஸ்பிளேஷன் அத்தியாரோபம் அப்பவாதம் டாபிக் இந்த அப்பவாதம்னா என்னன்னா தெரிஞ்சுகிட்ட பிறகு மாறிடும் அத்தியாரோபம்னா அத்தியாசம்னா அறியாமை நிலை அது தெரிஞ்சு கொண்ட நிலை அபவாத நிலை இந்த ரெண்டு நிலைகள் வந்து இந்த சாஸ்திரத்துக்கு ரொம்ப முக்கியமா சுட்டிக்காட்டும் அப்ப நாம இங்க என்ன புரிஞ்சுக்கிறோம் பகவத்கீதையில பகவான் கிருஷ்ணர் இதுதான் சொல்றாரு அர்ஜுனா நீ உன்னுடைய சுத்திட்டு இருக்கும் அப்புறம் வரும் அப்படியே பயங்கரமாட்டு படத்தை பாக்குறோம் இந்த பிரபஞ்சத்துல எத்தனையோ கேலக்ஸி இருக்கு அந்த கேலக்சி எத்தனையோ சூரியன் இருக்கு அந்த சூரியன்ல எத்தனையோ கோடான கோடி கோள்கள் இருக்கிறது அந்த கோள்கள்ல பூமின்னு ஒரு பந்து இருக்கு அந்த பூமியட பந்துக்குள்ள எத்தனை ஜீவராசிகள் இருக்கிறது இது எல்லாம் எங்க இருக்குது இந்த மொத்த வெட்டவெளிக்குள்ள இருக்கு அப்ப இந்த மொத்த வெட்டவெளிதான் என்னுடைய உடம்பு அப்ப அந்த உடம்புல இதெல்லாம் மேல ஏத்தி வச்சுக்கிட்டு நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் பாரு இதுதான் என்னுடைய உண்மை ஸ்வரூபம் பாத்துக்குப்பா அப்படின்னு அவர் பகவான் கிருஷ்ணர் வந்து தன்னுடைய உடம்பை காட்டுறாரு என்னுடைய சொரூபத்தை காட்டுறாரு அதான் இதெல்லாம் வந்து வியாச பகவானாலும் எழுதப்பட்டது பகவத்கீதை நமக்கு புரிய வைத்துறதுக்காக கிருஷ்ணரும் மாதிரி அது ஒரு கதை வடிவில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது பகவத்கீதையிட்டு இருக்க போது எப்படிங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பாங்க நடைமுறைக்கு சாத்தியமா அப்படின்னு நிறைய பேர் இதெல்லாம் ஒரு ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கிற கூட்டம் எல்லாம் இருக்கு இப்ப நம்ம அந்த டாபிக் எல்லாம் பேசினோம்னா அதுக்கு நேரமும் பத்தாது நம்ம என்ன சொல்ல வராருன்னு தான் முக்கியமா புடிச்சுக்கணும் என்ன சொல்ல வராருன்னா இந்த மொத்த பிரபஞ்சமாகிய இந்த உடல் வந்து ஆத்மாவின் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது அது தெரியாத நினைச்சுட்டு இருக்கிறோம் அப்ப நமக்கு அறிவு ஒளி கிடைக்கும் போது ஞானம் கிடைக்கும் போது ஓ இது உலகம் உண்மை இல்லை ஆத்மா மட்டும்தான் உண்மை இந்த பாம்பு உண்மை இல்லை அந்த கயிறு மட்டும்தான் உண்மை அப்படின்னு நமக்கு புரிய வரும் அப்படிங்கிறது தான் இந்த பாடல்ல தெல்ல தெளிவாக அவர் சுட்டி காட்ட போறாரு அடுத்த பாடல்கள் மூலமா இன்னுமே இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாச்சு இந்த பிரபஞ்சத்திலிருந்து பஞ்சீகரணம் எப்படி நடந்தது அதாவது ஆகாயம் வந்து எப்படியெல்லாம் பிரிஞ்சுது அந்த ஆகாயத்திலிருந்து எத்தனை பூதங்கள் வெளிப்பட்டது பஞ்ச பூதங்கள் வந்தது அந்த பூதங்களுடைய நிலையை பொறுத்து எப்படியெல்லாம் உடல்கள் உண்டானது அப்படிங்கிற அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இதே சாஸ்திரம் தெளிவுபடுத்துது இதெல்லாம் நம்ம உள்ளே போய் நல்ல ஞானம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னா இந்த உலகம் வந்து நமக்கு ஒரு ஜாய்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இது வந்து ஒரு கற்பனையாக இருந்தாலும் நம்மளால என்ஜாய் பண்ண முடியும் எப்படி வீடியோ கேம்ல விளையாடும் என்ஜாய் பண்ணுறோம் அது மாதிரி விளையாடலாம் இந்த பிரபஞ்சத்தில் அதெல்லாம் நமக்கு அனுபவம் போக போக போகலாம் இன்றைய வகுப்பு இத்துடன் நிறைவு செய்கிறேன் இன்று நிறைய டிஸ்டபன்ஸ் ஆச்சு அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நன்றி ஓம் தத்